கவனித்துக் கொள்வீராக அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நீர் குழம்பை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகமாக்கி பின்பும் பக்கத்து வீட்டாரையும் கவனித்து அதில் நல்லதை அவர்களுக்கு ஊற்றி கொடுப்பீராக என்று என் நேசர் நபி அலஹி வசல்ல எனக்கு உபதேசம் செய்தார்கள் என அபுதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு இரண்டு ஐந்து ஒன்று நான்கு இரண்டு